வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா கச்சியப்ப சிவாச்சாரியா சுவாமிகள் அருளியுள்ள கந்த புராணம் உற்பத்தி காண்டம் தகரேறு படலம் சூரன் முதல் உரு உயிர் தொலைக்கவர் செவ்வே ஆறு மகிழ்வெள்ளி அசலத்தின் அமர் போழ்தின் மேருவில் உப்பரன் விரும்ப அகிலத்தே நாரதன் போர் வேள்வியை நடாத்தியிடல் உற்றான் மாமுனிவரும் சுரரும் மாநில வரைப்பில் தோமரு தவத்தின் உயர் தொல்லை மறையோரும் ஏ மம்போடு சூழ்தரையற்றிய மகத்தில் தீமி செய்ந்தது ஒரு செக்கற்புரை செங்கிதனில் வந்த தகராற்று தன்னில் நங்களினமே பலவும் நாளும் ஆடுகின்றா இங்கு இவரை யான் அடுவன் என்று இசைவு கொண்டே வெம் ஏந்து பரிமீது எழுதல் போலும் மாறுதமும் ஊழிதனில் வன்னியும் விசும்பில் பேருமுறும் ஏறுமொரு பேருருவு கொண்டே ஆறுவது போல் விரைவும் அத்தொழியும் ஆர்ப்பும் சேரவிழும் மேடம் அடு செய்கை நினைந்தன்றே கல்யணம் மணித்தொகை களத்தின் இடை தூங்க சில் தரிப்பை கிங்கிணி சிலம்படி புலம்ப வல்லை வருகின்ற தகற்கண்டு மகத்துள்ளோர் எல்லவரும் அச்சமுடியிருந்தனர்கள் என்றே இருந்தவர்கள் யாவரையும் இப்புவியும் வானும் துறந்து சிலர் வீழ்ந்து தொலைவாக நனி தாக்கி பரந்ததரை பரந்த தரைமால்வரை பராகமிழவோடி திரிந்துயிர் வருந்தாடல் செய்தது செய்ய எட்டுள திசைக்கறி எரிந்து அலறியேங்க கிட்டியெதிர்த்தாக்குமதிகேழ்வு கிளருமான தட்டிரவி தேரொடு தகர்ந்து முறிவாக முட்டும் அவர் தம்பரியை மொய்வின் ஓடுபாயும் இணையவகையால் தகறியாண்டும் உளவுற்றே சினமுடு உயிர்கற்கு இறுதி செய்து பெயர் காலை முனிவர்களும் நாரதனும் ஒய்ம்பு மிகவானோர் அனைவர்களும் ஓடினரரும் கைலை புக்கார் ஊரு புகாண்ணவர் உலைந்து கைலை கண் ஏறி வருகாலையில் இலக்கமுடன் ஒன்பான் வீரு திரள் வீரருடுமேவி உளவுற்றே ஆறு முக அண்ணல் விளையாடல்லது கண்டார் ஈசன் இடை நண்ணுகிலம் ஈண்டு குமரேசன்னேசமுடு நம் துயரம் நீக்க ஆ சிறுவனல்லன் இவன் அண்டர் பலரோடும் உயிரை மாற்றி எழுவித்தான் எம் குறை முடித்திடல் இவர்க்கு எழுது நாம் இப்புங்கவனடு உற்றது புகன்றெழுதும் என்னா தங்களில் உணர்ந்து சுரர் தாபதர்கள் யாரும் அங்கு அவன் முன் ஏகினர் துதிகள் செய்தே வந்து புகழ்வானவரும் மாமுனிவர் தாமும் தந்தி முகவர் கிளவல் தன்னடி வணங்க கந்தனவர் கொண்ட துயர் கண்டு மிக நீவேர் நொந்தநீர் புகுந்தது நுவன்றிடுதீரென்றான் கேட்டி இளையோய் மறை கிளத்தும் ஒரு வேள்வி வேட்டனம் யாங்களது வேலை இடை தன்னில் மாட்டு கனல் வூடு ஒரு மறித்தகர் எழுந்தே ஈட்டம் எம்மை அட எண்ணியதை என்றே ஆடி எழு கிளர்ச்சியை அறிந்து மகம் விட்டே ஓடிவன் உற்றனும் உறுத்தது துறந்தே சாடியது சிற்றிலவ தம்மை எதனாலே வீடியது அளப்பில் உயிர் விண்ணின் ஓடுமண் மேல் நீலவிடமன்றிது நிறங்குளவு செக்க கோலவிடமேயுருவு கொண்டதயமே போல் ஓலமிடையெங்கும் உலவுற்றது உயிரெல்லாம் கால முடிவு எதும் ஒரு கண்ணல் முடி முன்னம் சீற்ற முடு உயிர்க்கிருதி செய்துளவுமேட தாற்றலை அடக்கியமதமும் அகற்றே ஏற்ற குறை வேள்வியையும் ஈறு புரிவித்தே போற்றுதி என தொழுது போற்றி செய்யும் வேலை என்றும் அவர் தம்மை இளையோன் பருவின் நோக்கி அஞ்சல் விடுமின்கள் என அங்கே அது அமைத்தே தஞ்சம் எனவே பரவுதன் பரிசனத்துள் மஞ்சு பெரு மேனி சொல்வான் மண்டு கனல் இவர் மகம் தனையழித்தே அண்டம் ஒரு பார்வுலவி யார் உயிர்களம்மை உண்டு திரி செச்சைதனை ஒல்லை குருவுற்றே கொண்டு அணைதி என்று உமைகுமரன் உரை செய்தான் குன்றெழு கதிர்போல் மேனி குமர வேளினைய கூற மண்டலன் தடந்தோள் வீரபாகுவாம் தனிப்பேர் பெற்றான் நன்றெனகி செய்து கந்தன் நான்மலர்பாதம் போற்றி சென்றனன் கைலை நீங்கி சினத்தகர் தேடலுற்றான் மண்டல நேமி சூழும் மாநிலம் உற்று நாடி கண்டிலனாகிச் சென்று எழப்பிலத்தினும் காணகில்லான் அண்டர் தம் பதங்கள் நாடி அயன் பதம் முன்னதாக தன் தளிர் செக்கர் மேனித் தகர் செலும் தன்மை கண்டான் ஆடலன் தொழில் மேல் கொண்டே அனைவரும் இறிய செல்லும் மேட மேடமஞ்சுரவே ஆத்து விரைந்து போய் வீரவாகு கோடவை பற்றி ஈர்த்துக் கொண்டுராய் கையிலை நண்ணி ஏடுரு நீ பத்தண்டார் இளையவன் முன்னர்வித்தான் குய்த்த வணங்கி நிற்ப உளமகிழ்ந்தருளி தேவ மெய்த்தவர் தொகையை நோக்கி ஏழகம் விற்றம்பால் விற்றெம்பால் ஏய் திணிவருந்து கில்லீர் யாரு நீர்புவனியேகி முத்தழல் கொடுமுன் செய்த வேள்வியை முடித்திரு என்றான் ஏர் தரு குமரப்புத்தேள் இவ்வகை இசைப்ப அன்னோர் காரரு கண்டத்து எந்தை காதல வேள்வித்தீயில் சேர்தறு தகரின் ஏற்றை சிறியேற முயுமாற்றால் ஊர்தியது ஆகக் கொண்டே ஊர்ந்திடல் வேண்டும் என்றார் என்னலும் தகரையற்றே யானமா கொள்வம் பார்வேல் முன்னிய மகத்தை நீவிர் முடித்து என்றருளையார்க்கும் நல்லயம் ஆடல் செய்யும் நாரதன் முதலோர் யாரும் அன்னதோர் குமரன் எந்த அடிப்பணிந்து அருளால் போந்தார் நபையில் சீர்முனிவர் தேவர் நயப்ப நாரதரென்று உள்ளோன் புவிதனில் வந்து முற்றப் புரிந்தனன் முன்னர் வேள்வி அவர் பொரித்தவத்தின் நீரால் அன்று தொட்டு அமல மூர்த்தி உவகையாலைய மேடம் மூர்ந்தனன் ஊர்தியாக